வணக்கம் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கதர்புகோட்டை நல்வாழ்த்துக்களை என் சார்பாகவும் நற்றினை சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று நீட் தேர்வில் தேசிய அளவில் முதலிடம் பிடித்த கல்பனா குமாரி என்பவர் டெல்லி மாநிலத்தை சார்ந்தவர் இரண்டு காவலன் டயல் ஹண்ட்ரட் காவலன் எஸ் என்ற புதிய செயலியை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் தமிழ்நாடு மூன்று உலகில் அதிக நேரம் உழைப்பவர்கள் மும்பை நகரை சார்ந்த தொழிலாளர்கள் நான்கு இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு முற்றிலுமாக தடை விதித்துள்ள மாநிலம் தமிழ்நாடு இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிபா உலக கோப்பை அதாவது எஃப் ஏலகோப்பை போட்டியை நடத்தவுள்ள நாடு எது 2. உலக இரத்த தான தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது 3. சமீபத்தில் அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எந்த நாடு டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுவதற்கான தகுதியை பெற்றுள்ளது நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான சர்வதேச தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு மாநாடு எங்கு நடைபெற உள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி